நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது நற்றின குழியல் நிகழ்ச்சிக்காக திருநென்றும் மேல்நிலை பள்ளியில் இருந்து நான்காம் வகுப்பு மாணவன் டி சாய் சரவணன் முந்தைய நாள் கேள்விகளுக்கான பதில்கள் 1. இன் கஸ்டடி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் அனிதா தேசாய் இரண்டு இந்தியாவில் ராஜ்யசபை உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் மூன்று தமிழ்நாட்டில் ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அமைந்துள்ள மாவட்டம் சேலம் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று மண்புழு வளர்ப்பு குறித்த ஆராய்ச்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது இரண்டு டேவிஸ் கோப்பை எந்த விளையாட்டோடு தொடர்புடையது மூன்று உலக புத்தக தினம் என்று இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாளை காணலாம் நன்றி